அவர்கள் ஒன்றுக்கு அல்லா ஒருவருக்கு பொறுப்பை வழங்கி அவன் அவர்களின் தேவை அவர்களின் சிரமம் அவர்களின் ஏழ்மை ஆகியவற்றை விட்டும் ஒதுக்கிவிட்டால் மறுமை நாளில் அவனது தேவை அவனது சிரமம் அவனது ஏழ்மை ஆகியவற்றை விட்டும் அல்லாஹ் ஒதுக்கிவிடுவான் என்று நபிம் அவர்கள் மக்களின் தேவைகளை கண்காணிக்க ஒரு அதிகாரியை நியமித்தார்கள் அபோதாவோ இரண்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்று மூன்று மூன்று இரண்டு